வணக்கம் நட்டினியின் செய்தி சேவை நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் மதுரை மற்றும் கோவையில் அதிமுகவினர் நடத்திய போராட்டம் காரணமாக ஒரு சில திரையரங்குகளில் சர்க்கார் படத்தின் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன இது தொடர்பாக விநியோகஸ்தர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர் சர்க்கார் இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் நடிகர் விஜய் மீது சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியாவின் ராஜாராம் மோகன் ராய் இந்து வெளியீட்டு தலைவர் என் ராம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மத்திய சிறையில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவரின் கால் முறிந்தது பழுது காரணமாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்திய செய்திகள் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் இபு சோலிஹின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சி எம் ஐ எனும் பொருளாதார கண்காணிப்பு நிறுவனம் சமீபத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டது அதில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வேலைவாய்ப்பின்மை ஆறு அதிகரித்துள்ளதாக முடிவுகள் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பைசாபாத் மாவட்டத்தின் பெயர் அயோத்தியா என மாற்றப்பட்டுள்ளது தீபாவளி கொண்டாட்டத்தில் இதை அறிவித்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் அயோத்தியில் ராமருக்கு பிரம்மாண்டமான சிலையும் அமைக்கப்படும் என தெரிவித்தார் ஏர் இந்தியா விமான போக்குவரத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மேற்கொண்ட திடீர் வேலை நிறுத்தம் காரணமாக மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது தீபாவளி காரணமாக டெல்லியில் காற்றின் தரம் சுவாசிக்க தகுதியற்றதாக மாறியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் வாடாவில் மாவோயிஸ்டுகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் ஒரு CISF எஃப் வீரரும் மூன்று பொதுமக்களும் உயிரிழந்தனர் எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் மாற்றுத் திறனாளி வீராங்கனை அருணிமா சின்ஹாவிற்கு இங்கிலாந்து பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது பாகிஸ்தானில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆசியா பிபி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் எனினும் அவர் வெளிநாடு சென்றதாக வெளியான செய்தி பொய்யானது என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது கலிபோர்னியாவில் மது விடுதி ஒன்றில் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் உட்பட பதிமூன்று பேர் பலியானார்கள் பூமிக்கு மேலும் இரண்டு நிலவுகள் இருப்பதை ஹங்கேரி நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளதாக வெளியான செய்திக்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது ஈரான் மீது தடை விதித்திருந்தாலும் சபகார் துறைமுகப் பணிகளை மேற்கொள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது டொனால்டு டிரம்ப் அவர்கள் தனது அமைச்சரவை மற்றும் அரசின் முக்கிய பொறுப்புகளில் ஒரு வாரத்துக்குள் சில மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார் அதன் எதிரொலியாக அமெரிக்க அரசின் தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்து வந்த ஜெஃப் செசன்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வணிகச் செய்திகள் மத்திய அரசின் பண நீக்க நடவடிக்கையால் உலகளவில் மின்னணு பண பரிவர்த்தனை உயர்ந்துள்ளது என கேப் ஜெமினி நிறுவனத்தின் ஆய்வு தெரிவிக்கின்றது உச்சநீதிமன்றம் விதித்த கட்டுப்பாட்டால் நடப்பாண்டு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் விற்பனையாகாமல் தேக்கம் அடைந்துள்ளன இதனால் உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் கவலையடைந்துள்ளனர் இந்திய பங்குச்சந்தையில் நேற்று முன்தினம் மாலை நடந்த ஒரு மணி நேர சிறப்பு வர்த்தகத்தில் பங்கு மதிப்பு ஒன்று புள்ளி லட்சம் கோடி உயர்ந்தது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்திய பங்குச்சந்தைகளில் இந்த ஒரு மணி நேர சிறப்பு வர்த்தகம் நடைபெற்றது நியோஜென் கெமிக்கல்ஸ் நிறுவனம் பங்கு வெளியீட்டுக்கு வருவதற்காக பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபியிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறது எழுபது கோடி ரூபாய் மதிப்புக்கு புதிய பங்குகளை வெளியிட இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது தந்திராஸ் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு விற்பனை அமோகமாக இருந்ததால் ஜவுளி உட்பட சில்லறை வியாபாரிகளும் நகை வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஜெனிங்ஸின் அபார சதுத்தால் காலி டெஸ்டில் வெற்றி பெற இலங்கை அணிக்கு நாநூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களை இங்கிலாந்து அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய லெக் ஸ்பின்னர் லாய்டு போப் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் பிக் பாஸ் டி டுவெண்டி லீக் போட்டிகளில் சிட்னி சிக்சர் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளாா் உலக தரவரிசையில் டாப் எட்டு இடங்களில் உள்ள வீரர்கள் மட்டுமே பங்கேற்கும் ஏடிபி உலக டூர் இறுதி சுற்று டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் வருகிற பதினோராம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடக்கின்றன இப்போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றிருந்த இரண்டாம் நிலை வீரரான ரஃபேல் நாடால் காயம் காரணமாக விலகுவதாக அறிவித்துள்ளார் அபுதாபியில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்தின் இடதுகை ஸ்விங் பவுலர் ட்ரென் பால்ட் ஹாட்ரிக் சாதனை நிகழ்த்தினார் பாகிஸ்தானனி அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது திரைச்செய்திகள் கமல் நடிக்கவுள்ள இந்தியன் டூ படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது மாதவன் அனுஷ்கா இணைந்து நடிக்கவுள்ள படத்தை ஹேமந்த் மதுக்கர் என்பவர் இயக்குகிறார் அடுத்த ஆண்டு படப்பிடிப்பு தொடங்குகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாதவன் அனுஷ்கா ஆகியோர் மீண்டும் இணைகிறார்கள் எனினும் இத்தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை மும்பையில் புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சிறுவனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவன் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு சென்று சல்மான் கான் அச்சிறுவனுடன் பேசி மகிழ்ந்தார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு தினம் ஒரு துளி போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்